நகரமாக தரமுயர்த்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் கரவெட்டியில் வெல்லநீர் பிள்ளையார் கோயில் திருவிழா ஒன்றின் போது இடம்பெற்ற தீ விபத்தில் ஐம்பது பேர் வரை தீயில் கருகி மாண்டனர் நூற்று கணக்கானோர் உடல் ஊனமுற்றனர் கோயில் முற்றிலும் எரிந்து சாம்பலானது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளோரிடாவின்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிபிசி தமிழோசை ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிகாகோவின் சுயர்ஸ் கோபுரம் உலகின் அதி உயரக்கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கிடத் தாட்சர்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 வல்லுனர் இவர் ஆயிரி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஜாதா தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு சிவாஜி இந்திய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் மூன்றாவது குடியரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் போலந்து அரசியலமைப்பு நாள் ஜப்பான் அரசியலமைப்பு நாள் உலக பத்திரிகை சுதந்திர நாள் உலக எரிசக்தினால் மற்றும் உலக செஞ்சிலுவை சங்க தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே